அவர்கள் நிறைவேற்றுவதற்காக வெளியே சென்றார்கள் அப்போது அவர்களை ஒரு பாத்திரத்தில் தண்ணீருடன் தொடர்ந்து சென்றேன் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் தமது தேவையை நிறைவேற்றிவிட்டு வந்தபோது அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றினேன் அதில் நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் உழு செய்துவிட்டு இரு கால் உரைகள் மீது மசது செய்தார்கள்